நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களை புளிப்பு அல்லது காரம் கூட கவலைப்படாதீங்க ஒரு துண்டு வெள்ளம் அல்லது சர்க்கரை கலந்துட்டீங்கன்னா அந்த புளிப்பு காரம் சரியான ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்